ஸ்ரீகுருபோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் இப்போது வரக்கூடியதான சூரியகிரகணப்புண்ணியகாலம் அனுஷ்டிக்க வேண்டியதான தர்மங்களை தெரிஞ்சுக்கப்போகிறோம் இப்போது வரக்கூடியதான அமாவாஸ்யா தினத்தில் சூரியகிரகண புண்ணியகாலம் வருது கிரகணம் அப்படின்னு சொன்னாலே பெரிய புண்ணிய காலமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அதற்கு ஒரு பீடைனு தான் பெயர் கிரகண பீடான்னு அந்த சமயத்தில் நிறைய வியாதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் மிருச்சுபயம் ஏற்படுறதுன்னு ஜோதிஷாஸ்திரம் நமக்கு தெரிவிக்கிறது எஸ்எராசியும் சமாசாத்திய கிரகணம் சந்திரசூரியோ திய சாத்து மகான் ரோகா அபமத்தியுச்சா அப்படின்னு எந்த ராசியில கிரகங்கள் இருக்கிற பொழுது இந்த கிரகணமானது ஏற்படுறதோ அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கும் அந்த ராசியிலே கிரகங்கள் இருக்கிற வரையிலும் ரோகபயமானது ஏற்படுறது வியாதிபயம் ஏற்படுறது மிருத்தயுபயம் ஏற்படுறது அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் தெரிவிக்கிறது அதற்காகத்தான் நாம் பரிகாரம் செய்துக்கணும் அந்த சமயத்தில் நமக்கு வியாதிபயம் நிவர்த்தி ஆடுறதுக்கும் தீர்காயுசாக நாம் இருக்கிறதுக்கும் கிரகணாந்தின்னு புராணத்திலே மகர்ஷிகள் அனுகிரகம் செய்திருக்கார் அந்த கிரகணசாந்தியை செய்துக்கணும் இப்போது வரக்கூடியதான கிரகணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஏழரைக்கு முன்னாடி போஜனத்தை முடிச்சு நோடணும் ராத்திரி ஏழரைக்கு பிறகு ஆகாரம் எதுவும் சாப்பிடக்கூடாது காலம்பறை எட்டு பத்துக்கு கிரகண புண்ணிய காலம் பதினொன்று வரையிலும் இருக்குது அப்படி எட்டு பத்துக்கு கிரகணம் ஆரம்பித்த பிறகு நாம் மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் செய்துக்கணும் பிறகு தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்துக்கணும் அந்த கிரகண புண்ணிய காலத்திலே செய்ய வேண்டியதான உபராக ஸ்ராத்தம்னு பெயர் அந்த ஸ்ராத்தத்தை தர்ப்பணமாக செய்துக்கணும் பிறகு ஜபம் பண்ணணும் சில நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகண பீடைங்கிறது சம்பவிக்கும் இந்த முறை மூல நட்சத்திரத்திலே கிரகணம் சம்பவிக்கிறது ஆகினாலே அஸ்வினி மகம் கேட்டை மூலம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகணப்பீடையின்னு சம்பவிக்கிறது இந்த நட்சத்திரங்கள் தான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அது ஒரு பீடையாகத்தான் சொல்லப்படுறது முக்கியமாக இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண பீடை சம்பவிக்கிறது வியாதிபயம் ஏற்படும் அதற்காக கிரகணசாந்தின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சுருக்கா அந்த கிரகணசாந்தியை செய்துக்கணும் எட்டு கலசங்கள் வச்சு எட்டு கலசங்கள்லேயும் ஸ்வரணத்தினாலேயோ வெள்ளியினாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் பிரதிமைகள் வச்சு அதில் தேவதைகளை ஆவாகனம் செய்து வேதத்தில் சொன்ன சில சுத்தங்கள் ஜபம் பண்ணி பிறகு பிறகு ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணி முடித்த பிறகு அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேகம் செய்துக்கணும் இதை ஒவ்வொருவரும் செய்துக்கணும் அப்படி ஒவ்வொருவராலும் செய்ய முடியலன்னா இந்த கிரகணசாந்தி நடக்கிற இடங்களில் போய் நாம் கலந்து கொள்ளணும் அங்கே போனோமானால் யோசோ வஜ்ரதரோ தேவகா அப்படின்னு ஆரம்பமாகி எட்டு ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது இந்த எட்டு ஸ்லோகங்களையும் தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது தாமிரமோ இதில் செய்த ஒரு பட்டை அதில் எழுதி அதை தரிச்சுக்கணும் அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது ஏதானேவ ததோ மந்திரானே ஸ்வர்ணப்பட்டே விலேக ஏத்து ராஜதே தாமிரப்பட்டேவா நவியவஸ்திரே அத்வா லிகேத்து மஸ்தக்கே யஜமானசிய பத்னியாத்தம் த்விஜோத்தமாக அல்லது வெள்ள நிறத்தில் துண்டு ஒன்று வாங்கி மஞ்சள் நாளே இந்த ஸ்லோகங்களை அந்த துண்டில் எழுதி சிரசில் முண்டாசு போல் கட்டிக்கணும் புருஷர்கள் ஸ்திரிகள் சிரசில் வச்சுக்கணும் புருஷர்கள் ஸ்திரிகள் குழந்தைகள்னு எல்லோருக்குமே இந்த கிரகண பீடா போகிறதுக்கு இந்த துண்டே துண்டலையாவது அந்த மந்திரங்களை எழுதி சிரசில் வச்சுக்கணும் அந்த கிரகணசாந்தி நடக்கிற இடங்களுக்கு போய் நாம் இருக்கணும் அங்கே ஜபஹோமங்கள்லாம் நடக்கும் அந்த மந்திரங்கள் எல்லாம் காதில் விழணும் கடைசியில் இந்த பரிகார ஸ்லோகங்களை அங்கே சொல்லிக் கொடுப்பா அதே நாம் சொல்லணும் சொன்ன பிறகு அந்த கலச தீர்த்தத்தை வாங்கின்னு வந்து அந்த கிரகணம் விடுற சமயத்தில் நாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தையும் நாம் அபிஷேகம் செய்துக்கணும் அப்படி செய்துன்றால் இந்த கிரகண தோஷமானது நிவர்த்தி ஆகிறது பதினொன்று இருபதுக்கு இந்த சூரிய கிரகணமானது விடுறது அதை விட்ட பிறகு ஸ்நானம் செய்து பிறகுதான் நாம் ஏதாவது சாப்பிடணும் அது வரையிலும் வயத்தில் எதுவும் இருக்கக்கூடாது வயத்தில் ஏதாவது இருந்ததானால் அது வியாதியை உண்டு பண்ணும் ஜீரணிக்காது அதில் விஷம் கலந்து போயிடும் ஆகையினாலே தான் அந்த சமயத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது அந்த நியமங்கள் எல்லாம் தெரியாமல் நாம் வச்சிருந்து அதை சாப்பிட்டு அந்த மாதிரி செய்கிறதுனாலே தான் வியாதிகள் புதுசு புதுசாக ஏற்படுறது தீர்க்கமான வியாதிகள் வருது கேன்சர் வரைக்கும் நோய்கள்லாம் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சு போயிடும் ஆகையினாலே வயத்தில் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆகையினாலே தான் முதல் நாளைக்கு ஏழருக்குள்ளே சாப்பிடணும்னு ஏன்னு சொல்கிறோம்னா ஆகாரங்கள் சாப்பிட்டு அந்த ஆகாரங்கள் ஜீரணமாகி அந்த சத்துக்கள் உடம்பு பூரா போய் சேர்ந்துடணும் பிறகு நம்முடைய உடம்பு இயங்கக்கூடாது கிரகண புண்ணிய காலத்தில் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் இந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா அப்படி இந்த கிரகண புண்ணியகாலத்தை அனுஷ்டிக்கணும் அன்றைய தினம் பிரதமா திதி ஸ்ராத்த திதி வருது எப்பொழுதுமே சூரிய கிரகணமாக இருந்தால் அமாவாசையில் பிடிச்சி பிரதமையில் விடும் சந்திரகிரகணமாக இருந்தால் பௌர்ணமியில் பிடிச்சி பிரதமையில் விடும் அப்படிதான் வழக்கம் இந்த சூரிய கிரகணமானது பிரதமையில் விடுறது அன்னைக்கு தான் பிரதமா சிராத திதி பிரதமா ஸ்ராத்த திதி உள்ளவர்கள் பதினொன்று இருபதுக்கு மேலே ஸ்நானம் பண்ணி பிறகு சமையல் ஆரம்பித்து அன்றைக்கி செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை செய்யணும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இப்போது வரக்கூடியதான சூரிய கிரகண புண்ணியகாலத்தை ஒட்டி இன்னொரு விசேஷமான ஒரு அமைப்பு ஏற்படுறது கிரக யோகங்கள்னு கிரக சேர்க்கை ஏற்படுறது இந்த வருஷம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது விஷயமாக அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்